ஜிர் பின் அப்துல்லாஹ் அலி அல்லாஹும் அவர்கள் கூறியதாவது மஹது பின் ஜபல் அலி அல்லாஹும் நபி சலாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடன் தொழுதுவிட்டு தமது சமுதாயத்தினரிடம் சென்று அவர்களுக்கு இமாம தொழுகை நடத்துபவர்களாக இருந்தனர்